நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கீர்த்தனா மிகுந்த கெட்டிக்காரன் சந்தைக்கு போனால் விற்கவும் மாட்டான் வாங்கவும் மாட்டான் ஆம் மிகுந்த கெட்டிக்காரன் சந்தைக்கு போனால் விற்கவும் மாட்டான் வாங்கவும் மாட்டான் என்கிறார் ஹென்ரி போர்ட் நன்றி வணக்கம்